சச்சிதானந்தூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்திரயவிநாசாயீகிருஷ்ணாய் சொல்லுகிறார் அஹம் கிழ புரானந்தம் பிரஜா்த்தோபுவிமுதம் அபூஜயம் நமோக்ஷாய மோஹிதோ தேவமாய நாரதமகிட்ட தன்னை பற்றி சொல்லுகிறார் வசுதேவர் இந்த ஸ்லோகத்தில் அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நான் முன்னொரு காலத்தில் பகவானை பூஜை பண்ணினேன் குழந்தை வேணும்னு பகவானை பூஜை பண்ணினேன் ஆனால் மோட்சத்துக்காக நான் அவரை பூஜை பண்ணலைன்னா நான் தேவ மாயையினால் மயக்கப்பட்டு விட்டேன் அந்த பகவானுடைய மாயையினுடைய மயக்கத்தினால் நான் மயங்கி போய் மோக்ஷத்துக்காக பகவானை பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக நான் குழந்தைய விரும்பி பகவானை பூஜை பண்ணினேன் அதனால்தான் பகவான் எனக்கு அவரே குழந்தையாக வந்து பிறந்தார் அப்படின்னு நினைக்கிறேங்கிற கருத்து படும்படி நாரத மகர்ஷியிட்ட தம் மனசை பற்றி சொல்லுகிறார் அகம் கில புறா முக்திதம் அனந்தம் அபூஜயம் அகம் நான் கிலன்னா அல்லவான்னு அர்த்தம் புறான்னா ஒரு காலத்தில் இன்னொரு காலத்தில் புறா முக்திதம் அனந்தம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அனந்தனை மகாவிஷ்ணுவை அபூஜயம் பூஜை பண்ணினேன் எதுக்காக பூஜை பண்ணேன்னா பூவி பிரஜார்த்தா இந்த பூமியில் எனக்கு நல்ல குழந்த வேணும் அப்படிங்கிறதுக்காக பகவானை பூஜை பண்ணினேன் மோக்ஷாய நான் அபூஜயம் வேண்டி நான் பூஜை பண்ணலை ஏன் பூஜை பண்ணலைன்னு நீங்கள் கேட்கலாம் அகம் தேவமாயையா மோகிதா அந்த பகவானுடைய மாயையில் நானும் மயங்கி போனேன் அவருடைய அந்த தேவ மாயையில் மயங்கி தான் நான் மோட்சத்தை விரும்பாம குழந்தையை பூஜை பண்ணேன் பகவானே அப்படின்னு தன்னை பற்றியே நாரதரட்ட சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது புறா அகம் முக்திதம் அனந்தம் புவி பிரஜார்த்தா சன்னு அபூஜயம் தேவ மாயையா மோகிதா பூவி பிரஜார்த்தா அபூஜயம் கிள ந மோக்ஷாய கிள மோக்ஷத்துக்காக பண்ணலியே அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து என்ன சொல்றாருங்கிறத பிறகு பார்க்கலாம் பிரஜார்த்தோ பூவி முக்திதம் அபூஜயம் ந மோக்ஷாய மோஹிதோ தேவமாயையா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி